அப்போது என்னை அசைத்து இவ்வாறு படுப்பதால் அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று கூறினார்கள் நான் விழித்து யார் என்று பார்த்தேன் அங்கு நபி சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் இருந்தார்கள் ஐந்து பூஜ்ஜியம் நான்கு பூஜ்யம்